வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து வழங்குபவர் அறிமுகம் சே ஞானப்பிரியன் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எழுதியுள்ள எனது அனுபவங்கள் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் ஒருநாள் குருதேவர் வழக்கம் போல் என் படிப்பறைக்கு வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்குமாறு கூறிக்கொண்டிருந்தார் மறைவிலிருந்து அதை என் பாட்டி கேட்டு என் பெற்றோரிடம் கூறிவிட்டாள் துறவி ஒருவருடன் பழகுகின்ற நானும் துறவியாகி விடுவேன் என்று பயந்து அன்றிலிருந்து திருமண ஏற்பாடுகள் முடிக்கிவிடப்பட்டன ஆனால் என்ன பயன் குருதேவரின் திருவுளத்திற்கு முன் அவர்களின் முயற்சிகள் எல்லாம் தோல்வியுற்றன சில இடங்களில் எல்லாம் முடிந்து விடும் ஆனால் ஏதோ விஷயத்திற்காக இரண்டு வீட்டாருக்கும் இடையே ஒழுகின்ற கருத்து வேறுபாட்டின் காரணமாக திருமண பேச்சு முடிந்துவிடும் ஒரு குருதேவனுடன் நான் பெற்ற ஆனந்தத்தை பிறருக்கு விளக்குவது கடினம் விளையாட்டு வேடிக்கை என்ற சாதாரணமான அன்றாட நிகழ்ச்சிகள் வாயிலாக அவர் எவ்வாறு மிக உயர்ந்த ஆன்மீக பயிற்சியை அளித்து நாங்கள் அறியாமலே எங்கள் ஆன்மீக வாழ்க்கையை பயன்படுத்தினார் என்பதை நினைத்தால் மழைப்பாக இருக்கிறது சிறந்த மற்போர் வீரன் ஒரு ஒரு சிறுவனுக்கு கற்பிக்கும் போது அதற்கு ஆற்றலை மட்டுமே வெளிக்காட்டுகிறான் மிகுந்த சிரமத்தின் பேரில் அவனுடன் மோதுவது போன்றும் சில சமயம் தோற்பது போன்றும் காட்டிக்கொள்கிறான் வளர்க்கிறான் குருதேவரும் எங்களை பயிற்றுவித்தார் ஒரு துளி நீரில் அவர் கடலையே கண்டார் எங்கள் உள்ளே இருந்த ஆன்மீக விதை முளைவிட்டு காலப்போக்கில் எவ்வாறு வளர்ந்து பூத்து காய்த்து கனிகளை நல்க போகிறது என்பதை பாவமுகத்தில் அவர் கண்டார் எனவே எங்களை புகழ்வார் ஊக்குவிப்பார் சம்ஸ்காரங்களின் காரணமாக நாங்கள் உலகிகளில் கட்டுப்பட்டு விடாமல் இருப்பதற்காக செயல்கள் ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து அறிவுரை கூறி எச்சரித்து காப்பார் ஆனால் இதையெல்லாம் நாங்கள் சிறிதும் அறியவில்லை கற்பிப்பதிலும் வாழ்க்கையை பண்படுத்துவதிலும் அவரது வழி அது தியான வேளையில் மனம் சிறிது ஒருமுகப்பட்டதன் பின் மேலும் ஆழ்ந்து செல்லாமல் நின்று விடுகிறது என்ன செய்வது என்று அவரிடம் கேட்டால் உடனே அதே போன்ற நேரத்தில் அவர் என்ன செய்தார் என்பதை கூறி பல்வேறு அறிவுரையும் வழங்குவார் ஒருநாள் இரவின் பிற்பகுதியில் தியானம் செய்ய அமர்ந்தபோது போது ஆலம்பஜாரில் உள்ள சனல் ஆலையில் எழுகின்ற சங்கொலியின் காரணமாக என் மனம் ஒருமுகப்படாமல் அலை பாய்ந்தது இதைக்குரியதும் அவர் அந்த ஒளியின் மீதே குவிக்கும்படி கூறினார் அவ்வாறு செய்து நற்பயன் உண்டாயிற்று மற்றொரு சமயத்தில் உடலை மறந்து மனத்தை லட்சியத்தில் நிலைநிறுத்த இயலவில்லை என்று கூறினேன் அவர் தமக்களித்த அறிவுரையை கூறி அதுபோலவே என் புருவ தன் நகத்தால் அழுத்தி கீறி அந்த வழியில் உன் மனத்தை ஒருமுகப்படுத்து என்று கூறினார் உண்மையிலேயே அந்த வழி இருந்தது நான் விரும்பிய மட்டும் மனத்தை ஒரே சீராக வைத்துக் கொள்ள முடிந்தது அப்போது மற்ற உறுப்புகள் இருக்கின்றன என்ற நினைவு அறவே மறந்து விட்டது எனவே உடலை நினைப்பது பற்றிய கேள்வியே இல்லாமல் போய்விட்டது குரு தேவர் சாதனை செய்த இடமாகிய ஏகாந்தமான பஞ்சபடிதான் எங்கள் சாதனைகளுக்கும் உகந்த இடமாக இருந்தது சாதனையை மட்டும் ஏன் கூற வேண்டும் நாங்கள் நீண்ட நேரம் விளையாடி கழித்து மகிழ்ந்ததும் அங்கேதான் அப்போதெல்லாம் குருதேவரும் எங்களுடன் இயன்றளவு சேர்ந்து கொண்டு எங்கள் மகிழ்ச்சியை பன்மடங்காக்குவார் அங்கு நாங்கள் ஓடுவோம் மரத்தில் ஏறுவோம் கொடிகளை இணைத்து கட்டி ஊஞ்சல் ஆடுவோம் சில நாங்களே உணவு சமைத்து உண்போம் ஒரு நான் உணவு சமைப்பதை கண்ட குரு அன்று நான் சமைத்த உணவை உண்டார் பிராமணர்கள் சமைத்த சாதத்தை மட்டும்தான் அவர் உண்பார் என்பது எனக்கு தெரியும் அதனால் சோறு மட்டும் கோயில் பிரசாதத்திலிருந்து ஏற்பாடு செய்வேன் ஆனால் அவர் என்னை தடுத்து உன்னை போன்ற தூய சத்வகுணம் படைத்தவர்கள் சமைத்த சாதத்தை உண்டால் எந்த குற்றமும் இல்லை என்று கூறினார் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் நான் சமைத்த உணவையே உண்டார் என் தந்தை மறைந்த பிறகு தாயும் சகோதரர்களும் உணவின்றி தவித்தனர் அப்போது ஒரு நாள் அன்னதானத்துடன் அவரை காண சென்றிருந்தேன் நரேந்திரனின் தந்தை இறந்து விட்டார் அவன் மிகவும் கஷ்டப்படுகிறான் நண்பர்கள் அவனுக்கு இப்போது கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று அவனிடம் கூறினார் அவன் அங்கிருந்து சென்ற பிறகு நான் குருதேவரை கடிந்து கொண்டேன் இதையெல்லாம் ஏன் அவனிடம் கூறினீர்கள் என்று அவர் அழ ஆரம்பித்து விட்டார் அழுதவாறே அப்பா உனக்காக என்றால் நான் வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கவும் தயார் என்று கூறினார் அவர் தம் அன்பினாலேயே எங்களை ஆட்கொண்டார் நன்றி வணக்கம்